பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஜெகோவா ரஃபா ஜெகோவா நிசி ஜெகோவா ரஃபா ஜெகோவா நிசி வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா முதலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் 37 ஏழாம் வசனம் வரை ஆறாம் மாதத்திலே காபரியேல் என்னும் தூதன் கலிலையாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாபீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற பெயருள்ள புருஷனுக்கு நியமிட்டு பட்டிருந்த ஒரு கன்னிகை நிறத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் நுழைந்து கிரவை பெற்றவளே வாழ்க கத்தர் ஒன்றுடனே இருக்கிறார் பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவர் பெரியவராயிருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழுவார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது அப்பொழுது மறியால் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றாள் தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக பரசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள் மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதிதான் லூக்கா ஒன்று முப்பத்தி கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை With God, Nothing will be impossible பயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதே கிறிஸ்துவ பிறப்பின் நோக்கமாகும் எதிரிகளாலும் வியாதிகளாலும் பயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பயம் நம்மை தாக்கும் பொழுது அவ்வித பயத்தை இயேசுவின் பிறப்பு எவ்விதம் துரத்துகிறது என்று நாம் இன்று தியானிப்போம் ஒன்று ஏகோவா ரஃபா எகிப்தியர் மீது கர்த்தர் கொண்டு வந்த வியாதிகள் பயங்கரமானவை அப்பொழுதுதான் அந்த அடிமைத்தன நாட்டிலிருந்து அடியெடுத்து வைத்திருந்த இசரவேலரின் மனக்கண்களில் எகிப்தியர் பட்ட பாடு அப்படியே பதிந்திருந்தது எனவே அவர்களால் பயப்படாமல் இருக்க முடியவில்லை ஆனால் கடவுள் தமது மக்களுக்கு ஓர் அற்புதத்தையும் அறிவிப்பையும் கொடுத்து உற்சாகப்படுத்தினார் மாறா என்கிற இடத்திலே தண்ணீர் கசப்பாக இருந்ததால் குடிக்க முடியாமல் தவித்தனர் ஆண்டவர் ஒரு மரத்தை மோசைக்கு காட்டினார் அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறிற்று அதை தொடர்ந்து ஆண்டவர் அவர்களுக்கு நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் வாக்கருளினார் யாத்மாம் பதினைந்தாம் அத்தியாயத்தில் இந்த சம்பவம் உண்டு இது எப்படி கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்படுகிறது என்று பாருங்கள் கிறிஸ்துவின் பிறப்பு ஆன்மீக ரீதியிலும் உடல் ரீதியிலுமான இரட்டை அற்புதமாகும் அது எப்படி ஆன்மீக ரீதியில் அற்புதம் இறைவன் மனிதனானார் அது எப்படி உடல் ரீதியிலே உள்ள அற்புதம் ஆணுதவி இல்லாது ஒரு கன்னி கருவுற்றாள் இது உடல் ரீதியின்படி கூடாத காரி எனவே இயேசுவில் நமக்கு ஆன்மீக இரட்சிப்பும் உண்டு உடல் சுகமும் உண்டு இரண்டு ஆசீர்வாதங்களும் உண்டு அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது அவரது ரணங்கள் நம்மை சுகப்படுத்துகின்றன அவரது பிரசன்னத்தில் ஆரோக்கியம் வெளிப்பட்டதால் மக்கள் இயேசுவை சூழ்ந்து வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் இன்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆரோக்கியம் பிள்ளைகளின் அப்பமன்றோ பயப்படாதிருங்கள் ஏன் ரப்பா அடுத்து நான் பயப்பட தேவையில்லாததற்கு ஒரு காரணம் ஏகோவா நிசி ஜஹோவா நிசி அமலேக்கேரை முறியடித்ததற்காக மோசே ஒரு பலிபீடம் கட்டி கத்தரே என் ஜெயக்கொடி என்று அர்த்தம் கொள்ளும் ஏகோவா நிசி எனும் பெயரை அதற்கு சூட்டினார் யாத்ரையாம பதினேழாம் தேயத்தில் இந்த சம்பவம் உண்டு கிறிஸ்துமஸ் சம்பவத்திலே நாம் அதை எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது பாலகன் இயேசுவை கொல்ல ஏறோது தீட்டிய திட்டம் தோல்வி கண்டது ஆம் நமக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதென்பது இறைவாக்கு யுத்தம் நமதல்ல நாதனுடையது நம்மை விட எதிரி பலசாலியா இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன் அவன் எம்மாத்தனம் உலகில் இருப்பவனிலும் உள்ளில் இருப்பவர் பெரியவர் அன்றோ தீர்க்க பாலகன் இயேசுவுக்கு பெயர் என்ன தெரியுமா வல்லமையுள்ள தெய்வன் அரசாட்சி அவர் இருக்கிறது அவரது ஆளுகைக்கு மீறியது எதுவும்லை நம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் ஏசாயா ஒன்பது ஆறு ஏழு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் ஜெகோவா நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு கர்த்தர் நமது ஜெயக்கொடி அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தர் அதுதான் ஜெயமானவர் என்பது ஏகோவா நிசி சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் நமக்கு விரோதமான சத்ருவின் சதித்திட்டங்கள் யாவற்றையும் கடவுள் சங்காரம் பண்ணுவார் அதை நாம் விசுவாசிப்போம் தேவ மக்கள் நன்றாக கவனியுங்கள் தேவ மக்கள் மந்திரத்திற்கோ பில்லி பயப்பட வேண்டியதில்லை ஐயோ பிசாசு என்ன செய்து விட்டான் என்று அல்ல ஹாஹா தேவன் என்னென்ன செய்தார் என்றே நம்மை குறித்து சொல்லப்படும் முக்கியமானது ஒரு வசனத்தை எண்ணாகமும் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலிருந்து வாசிக்கிறேன் எண்ணாகமும் 23 23 இருபத்தி மூன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று எண்ணாகமும் யாக்கோவுக்கு இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் எட்மண்ட் சியட்ஸ் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பக்தன் எழுதிய ஒரு பாமாலை பாடலிலிருந்து இதோ ஒரு கவி பார் வாழ்க்கையின் மா பாரத்தால் நைந்து தவிப்போரே சோர்ந்தே போய் பாதை நகர்ந்து தல்லாடிடுவோரே நோக்கும் இதோ உதித்ததே மா நற்பொற்காலமே நோவை மறந்து கேட்டிடும் விண் தூதர் கீதமே கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒயிட்ஸ் காட் நத்திங் வில் பி இம்பாசிபிள் பயப்படாதிருங்கள் ஜேஹோவா ரப்பா அவர் நம்மை குணமாக்குகிறதேவன் பயப்படாதிருங்கள் ஏகோவா நிசி அவரே நாம் வெற்றி கொடியானவர் கிறிஸ்மஸில் நமக்கு இந்த இரண்டு ஆசிர்வாதங்களும் உண்டு அதை நீங்கள் இந்த நாளிலே உரிமை பாராட்டி ஆண்டவருக்கு துதி சொல்லி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உங்களுடையதாக்கி கொள்ளுங்கள் ஜெகோவா ரஃபா ஜெஹோவா நிசி கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மகாபிரிய தேவனே திரும்ப திரும்பமுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பயப்பட தேவையே இல்லை என்கிற சத்தியத்தை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக நீர் எங்களுக்கு உணர்த்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த உலகத்திலே எங்களை பயமுறுத்தும் சக்திகள் ஏராளம் இருந்தாலும் அவைகள் உமக்கு மிஞ்சியவைகள் அல்ல உலகில் இருப்பவனை காட்டிலும் எங்கள் உள்ளில் இருக்கும் நீரே பெரியவர் எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலோ மந்திரமோ கிடையாது விசாசு எங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்தான் என்பதை விட நீர் எங்களிலே என்னென்ன செய்தீர் என்பதுதான் சொல்லப்படும் ஆண்டவிரே அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வீர நடை போட விசுவாச நடை போட கர்த்தரைகளுக்கு உதவி செய்வீராக இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஜெகோவ ரஃபா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஜெகோவ நிசி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கே துதி கனத்தை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்